வணக்கம் செப்டம்பர் 6 இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து நாராயணதாஸ் முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சமீபத்தில் பவர் 373 ஏவுகனையின் பாதுகாப்பு முறையை ஈரான் வெளியிட்டது இரண்டு அமெரிக்கா இந்தியாவுடன் டூ பிளஸ் டூ உரையாடலை நடத்த உள்ளது மூன்று எவரெஸ்ட் பிராந்தியத்தில் ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக்குகளை நேபாளம் தடை செய்துள்ளது இனி இன்றைய பொது அறிவு கூவியலுக்கான கேள்விகள் ஒன்று எந்த நாடு முதல் மனித ரோபோவை விண்வெளிக்கு அனுப்பியது இரண்டு இந்திய ராணுவத்தின் ராணுவ நல வீட்டு வசதி அமைப்புக்கும் ஏ எந்த நிறுவனத்திற்கும் இடையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது மூன்று இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய பேட்டிங் பயிற்சியாளர் யார் நன்றி மீண்டும் சந்திப்போம்